அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்புடைமை அதிகாரத்தினுடைய சாரத்தை தொடர்ந்து சிந்திப்போம் முதல் குரல்ல அன்பினுடைய அடையாளத்தை சொன்னார் பிறகு அஞ்சு குரற் பாக்கள்ல அன்பினுடைய சிறப்ப அற்புதமா உபதேசம் பண்ணினார் அடுத்த நாலு குரல்ல அன்பு இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத எதிர்மறையில் சொல்றார் அன்பினுடைய அவசியத்தை எதிர்மறையில் சொல்றார் அன்பு இல்லாத தன்மையை உடையவனை மனித உடம்பில் அன்பை வளர்க்காத உயிரை அறம் தர்ம கடவுள் என்ன பண்ணுவார்னா கஷ்டப்படுத்துவார் கஷ்டப்படுத்துவார் என்ன அன்பை வளர்க்கறதுக்கு பக்குவப்படுத்துவார் அர்த்தம் அதுக்கு உதாரணம் சொன்னார் எலும்பு இல்லாத புழு வெயில் எப்படி காயுமோ அப்படி அன்பு இல்லாதவனை அறக்கடவுள் பக்குவப்படுத்துவார் அப்படின்னு பக்குவப்படுத்துவார்னால் துன்பப்படுத்தி பக்குவத்தை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் ஒரு பாலவனத்தில் மரமே வராது அதுலேயும் வற்றல் மரம் வந்து தளிர்க்குமா தளிர்க்காது அது மாதிரி இந்த உலகத்தில் உடம்பில் மனித உடம்பில் உயிர் வாழணும்னா அன்பு ரொம்ப முக்கியம் அன்பு இல்லாத இடத்துல உலக வாழ்க்கை உயிரோட்டத்தோடு இருக்கவே இருக்காது என்பதை உணர்த்தினார் நமக்கு எத்தனை தான் உடம்பில் கருவிகள் நன்றாக இருந்தாலும் புறத்தில் நமக்கு எத்தனை உதவிகள் இருந்தாலும் அகத்தில் வந்து அன்புங்கிற ஒரு உறுப்பு இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவன் தனக்கோ சமூகத்துக்கோ என்ன நன்மையை செய்து கொள்ள முடியும் பிறகு முடிக்கிற போது சொன்னார் இந்த வாழ்க்கைக்கு சிறப்பே அன்புதான் அது இல்லைன்னா இது வெறும் பணம் தான் பிணத்துக்கு சமானம் சொல்லி அன்பினுடைய அவசியத்தை எதிர்மறையில் உணர்த்தி இருக்கிறார் ஆக அஞ்சு குரட்பாக்கள்ல அன்பினுடைய சிறப்பை உடன்பாட்டு முறையில் உணர்த்தி பிறகு நான்கு குரட்பாக்கள்ல அன்பினுடைய சிறப்பை அன்பினுடைய அவசியத்தை எதிர்மறையால் உணர்த்தி அன்பை தெரிந்து கொள்ளும் அடையாளத்தை ஒரு பாடலால் உணர்த்தி இந்த அன்பினுடைய அவசியம் அதாவது அன்பை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் பொருளுடைமை உறவு உடைமையெல்லாம் சிறப்பு இல்லை நம்ம வந்து அன்பு இருந்தால் தான் பொருளுக்கோ உறவுகளுக்கோ எல்லாத்துக்குமே சிறப்பு நமக்கு எவ்வளவுதான் உறவுகள் இருந்தாலும் நல்ல உறவுகள் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா வாழ்க்கை பயனற்றது என்பதை நன்றாகவே உணர்த்தியிருக்கிறார் எனவே திருவள்ளுவருடைய திருவருளை நினைந்து அவருடைய உபதேசங்களை உள்ளத்திலே ஆழமாக நாம் வாங்கி கொண்டு குடும்பத்திலே அன்பை வளர்ப்போம் சமூகத்திலே அன்பை வளர்ப்போம் மனித நேயத்தை நன்றாக வளர்ப்போம் இந்த மத உணர்வு மொழி உணர்வு இப்படி நிற உணர்வு இவைகளெல்லாம் அறிவுபூர்வமாக ஆராய்ந்து அவைகளெல்லாம் ஒதுக்கி தள்ளி மனித குலம் அனைத்தும் அன்பினால் சிறப்புற்று விளங்க வேண்டும் என்று அன்பு கடவுளை நாம் ஆராதிப்போம் பாரதியாருடைய பாடல்படி அன்பென்று கொட்டு முரசே உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அன்பிற்சிறந்த தவம் இல்லை என்கின்ற கருத்துக்களை எல்லாம் உணர்ந்து அன்பையே உள்ளத்திலே நிரப்பி நாமும் இன்புறுவோம் உலகம் அனைத்திற்கும் இன்பத்தை வாரி வழங்குவோம் வருகின்ற தலைமுறை அன்பிலே துளைப்பதற்காக உள்ளந்தோறும் வள்ளுவத்தை உலகமெங்கும் பரப்புவோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்